எக்ஷன் கேட்டும் கேள்விகளுக்கு யுகிஷ்டிரன் பதில் உரைத்துக் கொண்டு வருகிறார் அதில் கடந்த நாம் நான் பார்த்தது எண்பத்தி எட்டாவது கேள்வி எது சமம் எது அடக்கம் மனம் அமைதியாக இருத்தலே அடக்கம் மனம் கொந்தளித்தால் அது நமக்கு தாழ்ச்சியை ஏற்படுத்தும் மன அமைதி நீண்ட கோலாகலம் இல்லாத ஆனால் அதே சமயம் இன்பமயமான வாழ்க்கையும் கிடைக்கும் இதை பற்றி கண்ணன் கீதையில் சொல்லும் போது உன்னுடைய அமைதியைக் குலைப்பதற்காக பல ஆசைகள் வந்து மோதும் அந்தந்த ஆசைகளின் வழியே செல்ல தொடங்கினால் அமைதி போகும் ஆனால் அந்த ஆசைகளை அனுபவித்தால்தான் மறுபடியும் அதில் மனது ஈடுபடாமலும் இருக்கும் இதற்கு என்ன வழ கண்ணன் சொல்லுகிறார் மனம் அஸ்திரம் மனது எந்தெந்த வழியில் ஓடி போக ஈடுபடுகிறதோ சாப்பாடு எதாம் சாப்பிட வேண்டாமோ சாப்பிடணும் சில பேருக்கு அதில் ஆசை இருக்கலாம் அப்ப மனது ஆத்மாவில் ஈடுபடாது ஆத்மாவில் ஈடுபட்டால் தான் அமைதி கெட்டது ஆத்மாவில் ஈடுபடாமல் உணவிலாசை திருட்டில் ஆசை ஆண் காம சுகத்தில் ஆசை இத இதல ஒன்றொன்று நம்மது வெளியேற துடிக்கும் அந்த மனதை கொஞ்சம் போக விடு அர்ஜுனா நிஷரதி மனம் மிக்கதான மனது அது எந்தந்த வழியில் வெளியேற பார்க்கிறதோ ததஹா ததஹா நியம்ய ஏத தாத்மன்னே வசம் ஏது அந்தந்த வழியிலேயே அதை திரும்ப பிடித்து திருப்பு திருப்பி ஆத்ம விஷயத்திலே ஈடுபடுத்து அதுக்கு வேடிக்கையா சொல்லணும்னா ஓர் உதாரணம் சொல்லலாம் காலோக சதி தீமதாம் நல்ல சான்றோர்கள் அவர்களுக்கு காலம் எப்படி போகும் இப்ப நம்ம மனசு இருக்கு அது திருட்ல ஈடுபடணும்னு ஆசைப்பட்டால் குற்றம் பெண்கள் விஷயத்தில் ஆசைப்பட்டால் குற்றம் அதேதோ ஒரு சொக்கட்டான் ஆட வேண்டும் ஏதோ தவறான ஆட்டங்கள் எல்லாம் ஆட வேண்டும் என்று நினைத்தால் அது குற்றம் சூதாட்டம் ஆழணும்னு சொல்றது பெண்கள் ஆண்களை பத்தி பேசணும்னு சொல்லுகிறது அதே திருட்டுத்தனம் பண்ணணும்னு சொல்றது என்றால் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் காலை வேளையில் சூதாட்டத்தை பத்தி பேசு மத்தியான வேளையில் பெண்களை பத்தி பேசு இரவு வேளையில் திருட்டை பத்தி பேசு மனத்தை அடை இதெல்லாம் எழுதி சூதாட்டத்தை பத்தி பேசுவது மகாபாரதத்தை சூதாடித்தானே எல்லாமே கெட்டுக்கோச்சு அப்ப பாரத கதையை காலையில் பேச வேண்டும் அது சூதாட்ட பேச்சு அடுத்தது மத்தியான வேலை வருகிறது ஸ்ரீ பிரசங்கத்தா சீதையனுடைய பெருமை பேச வந்தது தானே அப்ப சீதாதேவிங்கிற பெண்ணரசியை பற்றி பேசுவது ராமாயண கதை பேசுவது அதில் மத்தியம் துலையட்டும் அப்புறம் மாலை பொழுது வருகிறது சோரப்பிரசங்கத்தா திருடனை பற்றி கண்ணன் தானே திருடன் அவன் நவநீதம் வெண்ணைய திருடினான் அதை பற்றி இரவு பொழுதில் பேசலாம் அப்ப காலையில் மகாபாரதம் மத்தியன்னத்தில் பிற்பகல் பொழுதிலே ராமாயணம் மாலை பொழுதிலே பாகவதம் என்று மூன்று கதை இப்ப மனசுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும் உனக்கு சூதாட்டத்தானே போகணும் சூதாட்ட கதை சொன்னேன் பார் உனக்கு பெண்களை பத்தி தானே பேசணும் பெண்ணோட கதை சொன்னேன் பார் உனக்கு என்ன திருடத்தானே போகணும் திருடன் கதையை சொன்னேன் பார் அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு வர வேண்டும் அதனால எதற்குமே எழுதி வைத்திருக்கிறார்கள் நமக்கு தோணும் எதுக்கு கண்ணன் திருடினான்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இது ஒரு பயனா இருக்கட்டே பத்தி தான் பேசணும்னா அதை பத்தி பேசலாம் முடியும் ஆனா நாம திருட்டுத்தனம் பண்ணா பிடிச்சுன்னு போடுவா கண்ணனுடைய திருட்டுத்தனத்தை பத்தி பேசினால் நம்முடைய பாபங்களே திருடப்படுகின்றன நமக்கு இயலாத பெண்களிடத்தில் பெண்கள் ஆண்டிடத்தில் காமத்துக்கு வசப்பட்டால் எத்தனையோ தீமைகள்லாம் ஏற்படும் ஆனால் சீதாதேவியை பற்றி அந்த பெண்ணை பற்றி பேசிக் அவள் எப்படி ராமனோட இருந்தாள் பேசினால் நன்மனையே ஏற்படும் இப்படி ஒன்னொன்னும் சூதாட்டம் மகாபாரதத்தில் நடந்திருக்குன்னா அதை படிக்க படிக்க இதன் வழி போகக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ளவும் முல்லையோ அதனால மனது எவ்வழி போகத் துடிக்கிறதோ அந்த வழியே போய் அந்தந்த வழியாக திரும்ப கூட்டி வர வேண்டும் மனசு சாப்பாட்டுல ஈடுபடுறதுன்னு அதுக்குதான் கோவில்கள்ல ராமானுஜர் சக்கரபங்கலா உண்டு புலியோதரையா உண்டு கற்ப சாப்பிடலாம் ஆனா அளவுக்குட்பட்டு சாப்பிட வேண்டும் மனசு சாப்பாட்டின்பால் செல்கிறது என்னால் மனசுக்கு நம்ம சொருடவே வேண்டாம் ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருந்தா போறும் துவாதசி சீக்கிரம் சாப்பிட்டுண்டா போரும் மத்த படிக்கு கண்ட இடத்துல போய் சாப்பிடாதே பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடு அவருக்கு நைவேதியம் பண்ணப்பட்ட உணவை சாப்பிட்டு விடேன் எந்த ஊர்ல எதுக்கு குறைச்சல் இருக்கு இப்போ திருப்பதிக்கு போனா லட்டு கொடுக்குறா காஞ்சிபுரத்துக்கு போனா கொடலை இட்லி காஞ்சிபுரம் இட்லி கொடுக்கறா அதே ஸ்ரீரங்கத்துக்கு போனா நல்ல உருப்படின்னு அந்த ஊர்ல ஒண்ணு பண்ணுவா செல்வரப்பம் உருப்படி என்ன அங்கு கொடுக்கிறார்கள் போனா முத்த காசு கோரைக்கிழங்கு கொடுக்கிறார்கள் ஸ்ரீவல்லித்தூர் திருமாரடுஞ்சோளமலைக்கு போனா அக்காரடிஷல் கொடுக்கிறார்கள் எல்லாமே கிடைக்கறது அப்ப மனது உணவின் பால் சென்றாலும் அதன் வழி போய் திரும்ப மீட்டு கொண்டு வர வேண்டும் நிச்சர்த்தி எந்த வெளியேற பார்க்கிறதோ அந்தந்த வழியை அடைத்து அடைத்து நல்வழிப்படுத்த வேண்டும் இப்படித்தான் மன அமைதியை தேடிக்கொள்ள வேண்டும் கண்ணன் மற்றொரு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார் பிரசாந்த மனசம் ஏனம் யோகினம் சுகம் உத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல் இங்கே ஒரு படிக்கட்டு கூறப்பட்டுள்ளது ஒருத்தன் பிரம்மபூதனாய் அகல்மஷன் பாபம் நீங்கியவனாக எப்போது ஆசிரான் முதல் படிக்கட்டே பிரசாந்தான தொடர்ந்து பண்ணிக்கொண்டு வந்தால் பாபங்கள் விலகும் பாபங்கள் விலகிவிட்டால் முடிந்து போகும் ரஜோகுணம் முடிந்து போனால் நாம் பிரம்மத்தனுடைய ஒரு அம்சம் நமக்குள்ளும் வெளியேயும் பிரம்மம் நிறைந்திருக்கிறது என்று பிரம்ம ஜானமே ஏற்பட்டு போகும் கடைசியாய் பிரம்ம ஜானம் ஏற்பட்டால் சுகம் கட்டும் இன்பம் கட்டும் அப்படிக்கும் மன அமைதி அடிப்படை மறுபடியும் ஒரு தடவை படிக்கட்டை கேட்டுங்கோ மன அமைதி ஏற்பட வேண்டும் அதனாலே யோகம் நிலைக்கும் அமைதியான மனசுலதான் யோகம் நிற்கும் இப்ப இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டிருக்கோம் அந்த டேபிள் ஆடிண்டே இருந்ததுன்னா அதுல பாலை வச்சா கீழே கொட்டிடு ஆடாமல் இருந்தா தான் இதுல பாலை வைக்க முடியும் ஒரு ராக்கிங் சேர்ல பாலை வச்சுட்டு போனா கீழே கொட்டு விடாதா அதே போலதான் இந்த மனசு தழும்பிக் கொண்டிருந்தால் யோகம் நிற்காது ஞான வரவே வராது எதனையுமே ஈடுபடுவதற்கு தெரிவிக்கிறார் ஸ்ருதி பண்ணாதே நிச்சலா சமாதா புத்தி ததா யோகமபாப் சதி நான் கேட்டது நன்னா உன் காதல இறங்கிருக்கு அர்ஜுனா நான் சொன்னதை கேட்டு கேட்டு கேட்டு மனம் இப்ப சஞ்சலம் இல்லாமல் நிற்கிறது சஞ்சலம் எப்போதும் மனசு இருக்கவே இருக்காது காதிக்கிறார் அப்படி நிலை நில்லாத அதை மாற்றி மாற்றி மாற்றி நன்கு ஆத்மாவிடத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அது நடத்தணும்னு சொன்னால் அப்ப மனது நிலை பெறுகிறது ஆத்மாவை கேட்டு கேட்டு இந்த மனசால நம்ம துன்பப்பட்டு பிரயோஜனம் சஞ்சலப்பட்டு பிரயோஜனம் இல்லை இது உயர்ந்த ஆத்மா பத்தி நினைக்கிறதுக்காக இருக்கிற மனசு கண்ட விஷயத்தை பத்தி நினைச்சு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சுக்க கூடாது என்ன காதல நல்ல வார்த்தை ஒலித்தொலித்து மனசுல இறங்கி இறங்கி அது தெளிவு ஏற்பட வேண்டும் அப்ப பிரசாந்த மனசம் ஆத்மாவிடத்தில் ஈடுபட்ட அமைதியான மனசு அதுல ஈடுபட்ட அமைதி அடைய அடைய அடுத்த நிலை அப்ப யோகம் நிற்கிறது யோகம் என்றால் இடைவிடாமல் ஆத்மா உற்பத்தி சிந்தித்தல் அதை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய அனாதிகால பாபங்கள் தொலைந்து போகின்றன பாபம் இருக்கவேதான் போட்டு படுத்தது பாபங்கள் தொலைஞ்சு படுத்து அடுத்த ஸ்டெப் அடுத்த படிக்கட்டு தொலைந்து போகும் நம்ம இடத்துல ரஜோகுணம் தமோகுணம் தொலைந்து போனால் சத்தகுணம் ஓங்கி நிற்கும் சத்தகுணம் வளர வளர பிரம்ம பாவனை ஏற்படுகிறது ஓ நாம் பிரம்மத்தனுடைய உடல் பிரம்மத்தை போன்ற அறிவோடு இருக்க வேண்டியவர்கள் அப்படி இருக்கிறவன் எங்கேயோ உழன்று கொண்டிருக்கிறேன் என்று பிரம்மபூத்தனாக இருக்கிறான் கடைசியாய் எப்ப பிரம்மானம் ஏற்பட்டு விடுகிறதோ சுகம் ஏற்படுகிறது அப்ப மன அமைதியிலிருந்து இன்பப்படுற வரைக்கும் நடுவுல எடைப்பட்டதுதானே இத்தனையுமே இந்த அமைதியற்று தவிப்பதற்கு ஏது காரணம் ஒரு செயல் நம்முடைய செயல் நினைத்து பற்றை வளர்த்துக் கொள்ளுதல் பயனுக்கு ஆசைப்பட்டு செயலை செய்தல் இந்த செயலை நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோடே செய்தல் மூன்றும் இல்லாமல் இருந்தாலே மன அமைதி ஏற்பட்டு போகும் அப்படிங்கறது கீழ்கேள்விக்கு பதில் எண்பத்தி எட்டாவது கேள்வி முடிந்தது இனி எண்பத்தி ஒன்பதாவது எது கருணை எது சிறந்த கருணை எது சிறந்த தயை தயை தயை தயைன்னு சொல்றமே ஒரு லட்சம் ரூபாய் தானம் பண்ணா சிறந்த தயையா யாருக்கான வேட்டி புடவை கொடுத்தோம்னா அதுதான் கருணையா அதற்கான ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கொடுத்தோம்னா அதுதான் கருணையா கருணையில் சிறந்த கருணை எது என்று கேட்கிறார் அதுக்கு பதில் சொல்றார் தயா சர்வ சுகைத்வம் தயை சிறந்த தயை என்பது அனைவரும் சுகமே இருக்க வேண்டும் என்று விரும்புதல் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் அனைவரும் நலத்தோடு இருக்க வேண்டும் எல்லாருடைய சுகத்திலையும் ஆசை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் தயை அப்போ ஒருத்தர் லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னே இல்லை ஊர்க்குளம் வெட்டி வைக்கணும்ங்கிறதே இல்லை கோவில் கட்டணம்ங்கிறதே இல்லை எந்த ஜீவராசிக்கும் ஹிம்சை நினைக்காமல் யாருக்கும் துன்பம் அடைய வைக்காமல் அனைவரும் சுகமா இருக்கணும் அப்படி நினைக்கிற மொழியும் நாம ஹிம்சை பண்றோம்னால் வாயால ஹிம்சிக்கலாம் கைகளால ஹிம்சிக்கலாம் மனத்தால ஹிம்சிக்கலாம் கையால ஓங்கி அடிச்சா அப்ப காயகமான ஹிம்சை வெஷ் தீர்த்தா அது வாசிக்கமான ஹிம்சை மனத்தால கெட்டே போயணும் என்று நினால் அது மானசமான கிம்சை கையால ஓங்கி அடிச்சோம் போலீசில் பிடிச்சுவா வாயால திட்டினோம் திரும்ப திட்டு கிடைக்கும் கூடப்படுத்தினா போலீசில் போடுவா நினைக்கிறத பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல பாருங்க நினைக்கிறோம் கட்டுப்படணும்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு துறையில் ஒருத்தர் ஓஹோன்னு இருக்காரா அது கண்ட உடனே பொறாம வந்துடுறது சொல்லி அவருக்கு இதெல்லாம் கிடைக்காது போடணும் அதெல்லாம் கிடைக்காது பொறாம படுறது என்ன லாபம் வேணும்னா நாமும் வசந்துக்க வேண்டியதுதான் இன்னொருத்தரை பத்தி பொறாமப்பட்டாலோ அவரை கிம்சிக்க நினைத்தாலோ அப்ப நம்ம மனக்கு அழுக்கடையாது இன்னொருத்தரை பத்தி நாம கோவப்படுறோம் புறாப்படுறோம் மனசால கட்டுப்படணும் நினைத்தா ஆபத்து ஆருக்கு தெரியுமா இப்ப நாம கட்டுப்படணும்னு நினைச்சு அவருக்கு ஒரு கடத்திலும் வந்துடவே போறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் நம்மளால பண்ண முடியாது ஓங்கி அடிக்கலாம் அடிச்சவனா அவருக்கு வலிக்குமே தவிர நான் மனசால நீ கட்டுப்படணும்னு நினைச்சா அவ கட்டுப்படுவாடா பல பேர் நாம இந்த விஷயத்துல பயப்படுவோம் ஓ அதெல்லாம் கொல்லி கண்ணு அந்த கண்ணால பாத்துட்டா என்ன ஆயிடுமோ வாஸ்தவம் பகவான் ரொம்ப அழகர் அவருக்கு கருடோத்சவம் நடக்கிறது ரகத்துல பவனி வருகிறார் கைத்தளத்துல சேவை சாதிக்கிறார் பெருமாளும் பிராட்டியுமா ஒரு சிம்ஹாசனத்துல ரொம்ப அழகா உற்சவம் அழகர் சித்திர மாசம் பௌர்ணமி எண்ணிக்கை ஆத்துல இறங்குறார் இந்த அழகுக்கெல்லாம் என்ன கண் பட்டுமோ கண் பட்டுமோன்னு நினைக்கணும் நம்ம போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு கண்ணும் படவே படாது என்னமோ கண்ணுபட்டுட போறதா நினைச்சி நம்ம ரொம்ப ஜாதரகையா இருந்துக்கிறோம் இல்லையோ என்ன கண் நம்முடைய கர்மாதீனமாகத்தான் பிறவி இதன் வழிதான் வாழப்போகிறோம் இதுல இன்னொருத்தர் வெறும கண்ணு போட்டதுக்காக நினைப்பாடு என்னவோ தெரியல இந்த வீடு ராசி இல்ல இந்த வீட்டுல ஏதோ சூன்யம் இருக்கு பேய் இருக்கு பிசாசி இருக்குன்னா அப்படி எல்லாம் ஒண்ணு இந்த வீட்டுல உட்காந்துருக்காள் நாம பெருமான பத்தின ஸ்தோத்தரங்களையும் அவருக்கு பிடித்த அனுஷ்டானங்களையும் அவரை பற்றிய பாசுரங்களையும் அந்த வீட்டுக்கு புகும்போதே செய்யணும் சாஸ்திரம் ஒரு புதுமனை புகுதல் கிரக பிரவேசங்கிறதுக்கு என்ன சொல்லிருக்கோ அதன்படி நாம செஞ்சுட்டோம்னாலே எதுவும் அந்த மாதிரி எல்லாம் நம்மளை கட்டப்படுத்தாது அப்படி கொஞ்சம் மாறுதல்ங்கிறதுனால கொஞ்சம் கட்டம் இருக்கலாம் அதுக்கு என்ன இப்போ இந்நேற்றி வரைக்கும் ஒரு இடத்துல படுத்துனேன் இன்னைக்கு இன்னொரு இடத்துல படுத்து என்ன இந்த இடம் சேஞ்சால கொஞ்ச நேரம் தூக்கம் வராது தவிக்க மாட்டோமா உடனே இந்த இடம் சேஞ்சுக்கு பூத்தத்தையும் பிரேத்தையும் சிம்பிளா இந்த வாழ்க்கையில என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுறதோ அதுக்கெல்லாம் காரணத்தை தேடிக்கொண்டு போகவே கூடாது அனைவரும் நன்னா இருக்கணும்னு நினைக்க வேண்டும் அதுதான் தயை உண்மையான கருணைங்கிறது என்ன யாரும் கேட்டு போகணும் நினைக்கவே கூடாது இன்னுக்கு இருக்கிற பெருமை போயிடணும் நினைக்க கூடாது இன்னு இன்னு எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றே நினைக்க வேண்டும் பல இடத்துல நாம பார்த்துடுவோம் நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு நான் பாக்கிறேன் இது என்ன வச்சனம் நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு நான் பாக்கறேன்னு இவரா அவரை படைச்சார் இல்லவே இல்லை அவர் வாழறத பார்க்க வேண்டியது படைத்த பகவான் நானும் அல்ல யாருமல்ல ஒருத்தருடைய வாழ்க்கையில குறுக்க எதையானு பண்ணி அதை கெடுத்துட முடியும்னு நாம நினைக்கிறோம் ஆனா அது ரொம்ப டெம்பரரியா இருக்கும் இது நீ எனக்கு பண்ணியா கிட் பார் டேட்யூ அப்ப கண்டிப்பா உனக்கு எவ்ளோ பண்ணிவிடுறேன் பார் நீ எப்படி வாழ்ந்து விடுறேன்னு நான் இப்படி வாழ்ந்து காட்டுறேன் பார் யாரிடத்திலயும் நாம சவால் விட வேண்டிய தேவையே இல்லை நாம ரிப்போர்ட் பண்ண வேண்டியதுதான் ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன் நாலு பேருக்கு ரிப்போர்ட் பண்ண ஒரு முதலாளிக்கு ரிப்போர்ட் பண்ணா ஒழுங்கா வேலை செய்ய முடியும் இவரும் கழி கேட்பார் அவரு கல்வி கேப்பார் அவரும் கழி கேட்பாருன்னா நமக்கு அது வேலையே ஒத்தே வராது அதை போல இந்த வாழ்க்கை வாழைச்சே உன் கண் முன்னாடி நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பார் யாரிடத்திலயும் சவால் விட வேண்டாம் நீ எப்படி வாழ்ந்து விடுறேன் நான் பாக்கிறேன் பார் சவால் விட வேண்டாம் நெஞ்சு போனா வேலைக்கு நோடலாம் சுலபமான வழியூ நீ கட்டு போறதுமே உலகத்தவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தாத வழி இதனால யார் தெரியுமா கெட்டு போவா தான் தீமை ஏற்படும் அவர்களுக்கு ஒண்ணுமே நினைக்க போறது இல்ல இதை நினைச்சு நினைச்சு அவன் கெட்டு போறதுக்கா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கப்போ அப்ப அந்த பிளான்லேயே நான் பகவத் விஷயத்த மறந்து போடுவேன் ஆத்மாவை மறந்து போடுவேன் பெருமாள் சரியா வளதிச்சு வச்சிருக்காரு யாரையோ கெடுக்கறதா நினைச்சுட்டு பெருமாளை மறந்து போட்டோம் இல்லையோ மறந்து போட்டு அப்ப நமக்கு ஆத்ம லாபமே ஏற்படாதோ இல்லையோ இந்த சிக்கல்ல நாம சிக்கின்றிருக்கோன்னு முதல்ல புரிந்து வேண்டும் ஆகையால் அனைத்து ஜீவராசிகளும் நன்னா நினைக்கிறது தான் கருணை எத்தனையோ ரிஷிகள்லாம் இருந்தா காட்டுல இருந்தா சல்லி காசா வாழ்க்கை கிடையாது ஆனா அந்த ரிஷிகள் நினைச்சுட்டாலே லோகம் நன்னா அவர்கள் ஒத்துருந்து தானமே பண்ணது கிடையாது சுவாமி அவள்கிட்டே காசிலேயே மாந்தோல் மரபதினா போட்டு இருக்கா அப்படி இருக்கிறேன் லோகத்துக்கு என்ன பண்ண முடியும்னா நன்னா இருக்கணும் தெளிந்த மனத்தாலே உயர்ந்த மனத்தாலே லோகம் நன்னா அப்படி நினைத்தாலே எவ்வளவோ நன்மைகள் ஏற்படும் நாம் தினப்படி பூஜை பண்ணும் அதைத்தான் செய்ய வேண்டும் அப்ப கருணையில் சிறந்தது அனைத்து ஜீவராசிகளும் சுகமே இன்பமாக இருக்க வேணும்னு நினைத்துக்கொண்டே இருத்தல் இருப்போம் இந்த என்ற எ பிறகு இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்